பாடம் இன்பத்தி அதிகாரத்தை கேட்டு பெறுதல் கூடாது அதிகாரத்தை விட்டுவிட விருப்பம் அளித்தல் உலகமாகும் பூமியில் வரம்பு மீறுதலையும் குழப்ப நிலையையும் நாம் அதை ஆக்கியுள்ளோம் இறுதியில் நல்ல முடிவு இரையச்சமுடையோருக்கு எட்டாவது அத்தியாயம் எண்பத்தி மூன்றாவது